அவர்கள் கூறிய போது என்ற இடத்தை சேர்ந்த ஒருவர் அபு ஹுரேராவை சிறுதொடக்கு என்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் சப்தத்துடனோ சப்தமன்றியோ காற்று பிரிவது என்றார்கள்